போன தரம் படித்ததோட தொடர்புடையது என்னது பண்டிக் குட்டிகளுக்கு முலை கொடுத்த படலம் அது போனதரம் பார்த்தோம் இப்ப என்ன பண்ணான்னு கேட்ட அந்த பண்டிகை குட்டிகளை மந்திரிகள் ஆக்குகிறார் மாண்பு மிகு அமைச்சராக ஆக்குறார் அப்படி ஒரு விளையாட்டு பண்டிக் குட்டிகளை மந்திரிகள் ஆக்கிய படலம் பன்னெண்டு குட்டி அந்த பனிரெண்டு குட்டியும் முன்னை செய்த தவத்தினாலே தவத்தினுடைய குறைவினாலே பண்டிகுட்டியா பிறந்து ஒரு கால எல்லை பிறகு அது மந்திரிகளாக ஆகி பெருமானுடைய திருவுறளை அடைவதற்கான அமைப்பு பெற்றமை அதுல பண்டிகுட்டிக்கு முளை கொடுத்தது வரலாற்று சொன்னார் இப்ப அது மந்திரிகளாக பெருமையு சொல்றது இதுல வந்து கதையில ஒண்ணும் சின்ன விஷயம் என்ன பண்டிகுட்டிகள் மனித இனமாக வளர்ந்தது தலை மட்டும் அந்த பண்டிகுட்டியினுடைய முகம் உடம்பெல்லாம் உடம்பு முகம் அப்படி இதுகள்லாம் பாருங்க மந்திரிகளாக ஆக்கினார்னார் எப்படி ஆக்கினார்னார் நேர கனவுல போய் சொன்னார் எப்ப ஒரு பன்னெண்டு பேர் இருக்கட்டாங்க ஓம் அமைச்சரவை சேர்த்துங்க அது எதுனா இன்னும் செஞ்சாதான் நான் கூட்டணிங்கிறதுக்காக அப்படி சேர்க்கல அல்லவ இவருக்கு ஒன்னும் கூட்டணி போய் அதனால செய்யணும் இந்த பன்னெண்டு பேர் நல்லவ இருந்தா உனக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது அப்படின்னு தனக்கு நல்லதுக்காக செய்யல என்னது இல்ல இன்னொரு ரெண்டு மந்திரி குடு இன்னொரு ரெண்டு மந்திரி குடுல்ல அதெல்லாம் இருபதொன்றாண்டு வச்சுங்க இந்த மந்திரி எல்லாம் தகுதி இருக்குது அவனை வச்சா நீ நன்றாக இருப்பாய் நாடு நன்றாக இருக்கும் அதுக்காக மந்திரி சரி பணிமான்னு சொன்னாரு மந்திரிகளா இருக்காங்க அவ்வளவுதான் இதுதான் கதை இருக்கிற கதை என்ன ரொம்ப அவ்வளவுதான் சொன்னாங்க கனவுல சொன்னாரு பாண்டியன் ஏற்றுக்கொண்டா உன்ன அமைச்சரான இதுக்கு ஒரு படலமே இருக்குது இன்னைக்கு படிக்கிறதா தான் என்ன படம் தான் அப்படியான அந்த படலத்துல என்னதான் இருக்கிறது இப்ப சொல்ல படிச்சிட்டு வருவோம் தந்தை தாயிழந்து அலமறு குருளைய தாயாய் வந்து நாயகன் மூளை கொடுத்து அருளிய வகை இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் நம்முடைய சேக்கலார் பெருமான் ஒரு ஒரு நாயனாருடைய வரலாற்று இறுதியில நான் இதுவரை சொன்னேன் இதுவரை இந்த நாயனாரை இனி அடுத்த நாயனாரை சொல்லுவேன்னு அவர் இறுதியில சொன்னார் திருவிளியாறு பழனாசிரியர் ஒவ்வொரு பள்ளத்துடைய தொடக்கத்தில் சொல்லுவார் இதுவரைக்கும் இனிமேல் அவர் இறுதியில் கூறினார் மூன்று புராணத்தை ரொம்ப அருமையா படிக்கணும்னு சொல்லுவாங்க நித்தியா இருந்தா பெரிய புராணம் படிக்கணும் அடியவர் பெருமை தெரிவதற்கு திருவிழையாளர் புராணம் படிக்கணும் ஆண்டவன் பெருமை தெரிவதற்கு கந்தபுராணம் படிக்கணும் எதற்கு ஒரு தகுதி வந்த பிறகு திரு பண்ண செத்தே போடுவான் சிவபிரதமன் நல்ல தகுதி வாய்ந்தவன் ஆனா திருத்தே போன கந்தபுராணம் படிக்கணும் இதெல்லாம் மூன்று புராணம் ரொம்ப அருமையான நெற்றிக்கன் ஆகும் ஆண்டவனுடைய நெற்றிக்கண் அப்போ வலதுகன் சூரியன் எது பெரிய புராணம் இடதுகன் எது சந்திர எனவே திருவிழா பிராணம் நெற்றிகன் எது அங்கிருந்து தோண்டிய பிள்ளை கந்த பிராணம் மூன்று கண்ணும் என்று சொல்வது நான் இன்னொன்னு கூட சொல்றது உண்டு குருலிங்க சங்கம வழிபாடு சொல்றது இந்த மூன்று பிராணம் எது குரு கந்த பிராணம் ஏன் முருகப்பெருமானி தந்தைக்கு குருவாக இருந்த அசுர குரு பல்வேறு உபதேசம் செய்திருக்கிறார் யாருக்கு அந்த சூரபதிமன் கொண்டவர்களுக்கு மாயை மாதேசம் பண்ணியிருக்கார் பண்ற நீங்க கந்த பிராணத்தில் காணும் உபதேசங்கள் என்று ஒரு பிகை செடி பண்ணலாம் உபதேசங்கள் குரு லிங்கம் திருவிழையாளர் பிராணம் எல்லாம் அந்த சிவலிங்க திருமணம் மாமனாக வந்து பண்டிகைக்கு மலை கொடுத்து மந்திரெல்லாம் போனது அடுத்தது தெரியும் எது சங்கமம் பெரிய பிராணம் எனவே குருலிங்க சங்கம் வழிபாடு மூன்று வழிபாட்டையும் விளக்குவது இந்த மூன்று புராணங்கள் அமைப்பு இல்லை ஒரே வரலாறு எடுத்துக்கொண்டு போனதுனால இதுவரை இது சொன்னேன் இனி நான் சொல்ல போயிருந்தது பேச்சுக்கடமில்லை எனவே இப்ப இதுவரைக்கும் என்ன சொன்னோம் தந்தை தாய் இழந்து ஆலமறு கூறுட தாயின் தந்தையும் இழந்து பண்டிக்குட்டிகளுக்கு தாயாயி சொருமான் தாயாக வந்து எடுக்கும் போது எல்லா பையனும் என்ன செய்யணும் ஆந்தவன கல்வி படிக்கிறாங்க அமைப்பை காக்கிறது மந்திரராகி நல்ல சூழ்ச்சித்திறன் உடையவர்களாக இருந்து அவர்களுக்கு எந்த யார் சிவபுரம் புகுந்து இருந்த வாரிசிப்பாம் அவர்களை மந்திரியிலாக்கிய பிறகு பெருமான் தன் கையில் ஆயம் போனாரான் எனவே பண்டிக் குட்டிகளை மந்திரிலாக்கிய படலம் இப்பொழுது நமக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னு ஆதிநாயகன் திருவுருமறிந்தபின் அனைய கோதில் ஆரண்டு ஏனமா குமரரும் காலை சோதி ஆறிரண்டு அருக்கல் போல் தோன்றி அப்பொறுப்பில் ஓதியா இந்த பல் கலைஞராய் ஒருங்கிணைத்திருந்தார் போன படலத்தில் என்ன சொன்னோம் அது ரொம்ப சின்ன குட்டிகளாக இருக்கும் போது பன்னெண்டு குட்டிகளுக்கும் அந்த தாய் தந்தை இறந்து போனதுனால பெருமானியே தாயாய் போய் அதுக்கு பால் கொடுத்து வளர்த்தார் என்பதை பார்த்தோம் அப்படி தாயிரு பால் கொடுத்து வளர்த்ததுனால அந்த பனிரெண்டு பண்டிக் குட்டிகளும் வளர்ந்தன வளர்ந்த போது எப்படி அந்த மைந்தராக வளர்ந்தன நல்ல ஒரு உயர்கினையாக மனித அந்த முகத்தோடு ஏனையவெல்லாம் மனித பண்டி முகத்தோடு மனித உறுப்புகள் எல்லாம் பெற்று வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தது மட்டுமல்ல அவர் மனித பால் சாப்பிட்டா எப்படி இருக்கும் எல்லா ஞானம் அருமையா மதிநுட்பம் நூலோருடையராய் உடையார்க்கு அதிநுட்பம் யாவல முன்னிற்பவை திருவள்ளுவர் அமைச்சர் அமைச்சர்களுக்கு இயற்கை அறிவு இருக்கணும் இன்னொன்னு நூலறிவு இருக்கணும்னு சொன்னார் சொன்னார் சொன்ன மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு மதிநுட்பம் இயற்கை அறிவு நூலோருடைய செயற்கையா நல்ல பல நூல் படித்தாரி இந்த ரெண்டு உடையார்க்கு அதிநுட்பம் யாவள முன்னிற்பவை அந்த மாதிரி அமைச்சராயிருந்து நாட்டை அசைக்க முடியுமா ஒரு வயசுக்க முடியாது போடானார் திருவள்ளுவர்ல திருவள்ளுவர் அதுபோல் இந்த பனிரெண்டு அந்த பண்டிக் குட்டிகளாக இருந்த பெருமக்களும் மதிநுட்பம் நூலோருடையராய் வளர்ந்தார் அம்மா கறந்து கொடுத்தவுடனே பால் குடிச்ச உடனே தோருடைய சிவியன் பாடிச்சல்லை பாடிச்சல்லை வரும்போது அடம் பிடிச்சிதானே வந்தது நானும் வரேன் நானும் வரேன்னு அப்பா கூட வேணாண்டான்னு சொன்னபோது கேட்கத கேட்கல இங்க வந்தவுன்னு எப்படி மூணு வயதுல பாடிச்சு எந்த யூனிவர்சிட்டியில படிச்சது எந்த யூனிவர்சிட்டியில யாப்பிலக்கணம்லாம் படிச்சது ஒரு யூனிவர்சிட்டியும் இல்லை பெருமானாக இருக்கிற பல்கலைக்கழகத்தில் படித்தது ஞானப்பா அப்படி தந்து ஊட்டினா அந்த ஊட்டின உடனேயே யாருப்பா அவனுக்கு பால் கொடுத்தது அப்படின்னா அவர் வசனத்துல கேட்டார் இது பாட்டில் பதில் சொல்லிச்சு அப்பா கேட்கறது ஒரே நிலையில தான் கேட்டார் அவர் என்ன பாடலா பண்ணி கேட்டார் யார் உனக்கு பாலின் சொல் என்று கேட்டார யார் உனக்கு பாலின் சொல் என்று கவிதை பாடி கேட்டார எந்த மாமியா கொடுத்தா வர பாமியெல்லாம் கொடுத்தா சாப்பிடுறதா தான் தான் கேட்டாரு இது அவருடைய செவியன் விடையேறி துவன் மதிச்சு அப்ப அந்த கறந்து கொடுத்த அந்த பாலியை அவ்வளவு ஞானத்தை உண்டாக்கியது இது தாயாய் வந்து அந்த பண்டிகுடி கொடுத்ததனால் அந்த ஞானம் வந்தது ஆதலால் மதிநுட்பம் நூறு வயராய் வளர்ந்தாரலாம் அனையராயவர் வைகு நாள் அப்படியெல்லாம் நல்லா அருமையா அமைச்சர் தகுதிக்குரியவராக இருந்து அந்த பன்னெண்டு பேர் இருக்கும்போது ஆரை பூனல் கூடல் பூனிதான் நாயகன் ஆருள் தீரம் உயிர்க்கலாம் பொதுவாயினிய ஆவண என்பதை யாவரும் இந்த நமக்கு நான் பாங்க வரலாறு என்ன என்னதான் இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் கனவு தூங்கிட்டு டக்குன்னு எல்லா சரதாசார் நேரத்துக்கு போனோம் தொழிலாளர் பணத்துக்கு அது பண்டிகை குட்டிகளுக்கு போய் வந்து இவர் போய் தாயா இருந்து அது மாதிரி பாலை கொடுக்கணுமா எனக்கு அன்னையிலிருந்தே ஒரு சுத்தல் தலையில இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி சுத்தல் இந்த கதையை கேட்கிற அத்தனை பேருக்கும் வந்தது இதுக்கு ஒரு தெளிவு பண்ணணும் தெளிவு பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்ச்சிக்கு உருவாகுது அப்போ அம்மாவுக்காக இந்த நிகழ்ச்சி அல்ல இந்த வரலாற்றை கேட்கிற நமக்கெல்லாம் ஏற்படுகிற ஒரு சிறு ஐயம் இந்த அளவுக்கு வேணுமா ஆண்டவன் தான் பண்டிக்குட்டி ஆகணுமா பண்டிக்குட்டி ஆகணுமா அதுவும் பண்டிகுட்டி நிலத்துல படுக்கணுமா படுக்கும்போது அந்த குட்டிகள் அப்படி பால் கொடுக்கும்படியா இருக்கணுமா என் அப்படிங்கிறது இந்த எண்ணம் நாம் எல்லோரு உள்ளத்திலும் இருக்கிறதே இந்த எண்ணத்தை தெளிவுபடுத்துவதற்காக ஒரு நிகழ்ச்சி அங்கு நடக்குது எங்க கையில அம்மா இருக்கிறாங்க ஐயா கிட்ட கேட்கிறாங்க சாமி உங்க கருணையை நாங்கெல்லாம் அளக்க முடியாது அது வந்து ஏன் என்னன்னு கேட்கவும் முடியாது இருந்தாலும் என்ன மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் சும்மா சொல்லு நீங்க போ இருந்து அது மாதிரி பண்டிக்குட்டிக்கு ஒரு தாய் பண்டிகா இருந்து அது மாதிரி எல்லாம் பால் கொடுக்கணுமா அப்படின்னு உலக மக்கள் நினைக்கிறாங்களே எப்படி தெரிஞ்சது ரத்தநகரிலிருந்து ஒரு பெரிய நீண்ட கடிதம் வந்தது அப்படின்னு இதுமயங்கனா கடிதம் வந்தது அப்படியா சரி எதற்காக நான் அப்படி செய்தேன்னு தெரியுமா அந்த பண்டிக்குட்டிகளுக்கு அந்த பண்டிகூட்டி தாய் மாதிரியே இருந்தா தான் பால் குடிக்கும் நீங்க ஒரு மாடா போனீங்கன்னா நல்ல இந்த மாடாவே இருக்கட்டும் உலகத்தில் இருக்கிற என்னது இந்த கற்பகதரு காமதேனும் நீங்க காமதேனா வந்தா மட்டும் குடிக்கணுமா உம் அது பாட்டு ஓடி போன ஏன் முற்றுமுடாது அந்த இதுக்கு அப்படி வந்தால்தான் அது அது சுவையா குடிக்கும் அப்ப அது மன மகிழ்ச்சியோடு குடிக்கணும்னு சொன்னா எப்படி வரணும் அப்படி வந்தாதான் நீங்க வேற எப்படியா காமதேனுவா வந்தவொடனே அது எல்லாம் அது மட்டுமல்லமா என் அளவில் சாதாரண எறும்பிலிருந்து நீ சொல்ற காண்டாமிருகம் பெருசா இருக்குங்கிற வடிவில் அது வரைக்கும் நீ நினைக்கிற புல்லாகி பூடாய் அதுல இருந்து நீ நினைக்கிற மனிதராய் தேவராய் வரைக்கும் எல்லா உயிரிலும் என்னுடைய உயிர் எனக்கு இது அறிவுடைய உயிர் இது அறிவற்ற உயிர் இது வந்து காட்டில இருக்கிறது இது நாட்டுல இருக்குது இது சட்ட போட்டிருக்கு சட்ட போடாமல் இருக்குது ஆணா இருக்குது இது பெண்ணா இருக்குது எனக்கு பாகுபாடு அப்ப என்னவில மரமாகி அதிலிருந்து தேவராய்ஜரி எல்லாம் எனக்கு ஒண்ணுதான் எனவே என் அளவில் எல்லா உயிரினங்களும் ஒரே தன்மை வாய்ந்தன என்பதும் எந்தெந்த உயிர்கள் எந்தெந்த வடிவில் சென்றால் அந்த உயிர்கள் கரையேறும் என்பதும் எனக்கு தெரியும் ஆதலால் அவ்வாறு செய்தேன் அதான் அதை தானிப்ப அந்த அம்மா கேட்க சொல்றாராங்கும் பெய்ய வாய் அந்த அம்மா கேட்கிறார் போயும் போய் நீங்க விலங்கிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான விலங்கு ஏன் அது வந்து கழிவையை திங்கும் மனித இனத்தினுடைய கழிவையே திங்கும் அதனால அது வந்து இடிந்தது வெவ்வீலங்கினும் பெய்யவாய் ஆசேதன விலங்காம் அசேதனம்னா அறிவர்த்தது அறிவர்த்ததாக இருக்கும் யுவீலங்கு ஏற்று ஏனம் என் குரூளை கட்டி இறங்கி அவ்வளவு கீழ்பட்ட தரமில்லாத ஒரு பண்டிகுட்டிகளுக்கு பொறுப்பாக கை விலங்கின கை விளங்கினாரு கையை உடைய விளங்குது யானை நீ எத்தனையோ யானையை சமரொளிட்ட யானையை மற்ற அந்த முனிவொளி விட்ட யானையை இந்த யானையெல்லாம் அழித்தனி இந்த கேவலம் போய் அதுவும் விலங்குல மோசமான விலங்கா இருக்கிற அது பண்டிக்குட்டி அதுக்கு தாயா போய் இப்படி கொடுத்தீங்களே அறிவக்தியது யாதனாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டோம் இந்த பன்றியாய் இருந்து அதுல போய் அதுக்கு தாய்க்கு மலை கொடுத்து இப்படி கொடுத்தேனிய நேத்துல இருந்து எங்களுக்கு சங்கடமா இருக்குது போங்க அப்படின்னு அதுக்கு சொல்லுகிறாராம் ஆண்டவன்